தலைப்பு 29 ஒன்பது சந்திரசாபம் சந்திரனுக்கு இரண்டு தண்டனை என்பது யாதெனில் கணபதியாகிய அவாவை உள்ளங்கனம் பண்ணினதால் சண்டாலத்துவம் நேரிட்டது சந்திரனுக்கு கலை குறைந்ததும் சிவன் சிறசில் தரித்து கொண்டதும் தக்கனாகிய ஜீவபோதத்திற்கு பெண்கள் என்னும் உபகரணங்கள் இருபத்து ஏழு மனமாகிய சந்திரனுக்கு கல்யாணம் என்னும் செயற்கையை செய்து சமமாக பார்க்கும்படி தக்கன் சொன்னதை தடுத்து கிருத்திகை உரோகிணியாகிய ஆசை மோகம் இரண்டையும் பாராட்டி மற்ற பெண்களை சந்திரன் அலட்சியம் செய்தான் செய்யவே தக்கனது சாபத்தால் பதினாறு கலையின் கண்ணியங்கெட்டு ஒவ்வொன்றாய் குறைய பயங்கொண்டு பிரமாவாகிய பாச அறிவினிடத்துச் சொன்னான் பிரமன் தக்கனது பலத்தை எண்ணி தன்னால் முடியாது என்று பதியாகிய சுத்த அறிவினிடத்தில் சொல்லும்படி செய்தான் அங்கனம் சொல்லலும் சிவமானது சந்திரனாகிய மனத்தின் வியாபார கலைகளை ஒடுக்கி ஒரு கலையான சுத்த மனத்தை தானாகிய அறிவின் சிரம் என்னும் பிரஜையில் தரித்து சாபம் வீண்போகாமல் ஏரியும் குறைந்தும் இருக்கும்படி செய்தது இப்படி செய்யாவிட்டால் அனுபவம் வராது